இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் யூ டியூப் சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கனியம் அறக்கட்டளை வா நிறைய சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாழ்க்கையை பெற்றவர்கள் பெரியார் சேர்ந்து ஆய்வுகள் மொழிபெயர்ப்பு எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருந்தாரு அதை தாண்டி கடத்தி இருக்கும் போது வேறு சில விஷயங்கள் ஒரு சின்ன பிரமியும் சந்தோஷமும் ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொன்ன போது பூத்தடிக்கிறீங்க அப்படின்னாரு நிறைய இளைஞர்கள் வந்து இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் படிக்கிறது ஆர்வம் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எத்துல வந்து ரொம்ப அக்கறையோட படிக்கிறாங்களுக்கு வந்து பேரண்ட முழுமும் வந்து அவங்களுக்கு அக்கறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு வாசகம் உண்டு நத்தி இன்னும் அந்த செயலியுமி மானுடன் என்று சொல்லப்படக்கூடிய எதுவுமே எனக்கு அந்நியமானதல்ல வோ செயற்பாட்டாளராகவோ இலக்கியத்தை படிக்கிறவராகவோ அல்லது சமூக அக்கறை உள்ளவராகவோ எந்த ஒரு நிலையிலும் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல தொடர்ந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் ஆர்வமுடையவராக அவற்றை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை தெரிந்து கொண்ட விஷயங்களை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் ஒழிக்கும் மக்களின் விடுதலை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை இதை வந்து தான் வாழக்கூடிய அல்லது வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய தேசம் என்ற அளவில் மட்டும் சிந்திக்காமல் ஒரு சர்வதேச பின்னணியை வைத்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வையோடு இருந்திருக்கக்கூடிய ஒரு மாட்சியர்களை நாம் வந்து நமக்கானவர்களாக நமக்கு ஆலசமானவர்களாக நம்மை தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடியவர்களாக அடிப்படை ஒரு சர்வதேசவாதி அஹ் அவருக்கு வந்து தமிழ் மேல அக்கறையோ தமிழ்நாட்டினுடைய தமிழ் சமுதாயம் வந்து ஜனநாயகமான சமுதாயமாக சாதியை ஒழித்து சமத்துவத்தையும் சமநீதியையும் காப்பாற்றக்கூடிய சமுதாயமாக இந்த ஏக இந்தியாவில் மாநிலங்களுக்குரிய உரிமைகள் அத்தனையும் பெற்ற சமுதாயமாக இருக்கிறோம் அவருடைய அந்த பேர கூட அவருடைய கம்யூனிஸ்டர் சர்வதேச பார்வைகள் வருது கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னலிஸ்டா தான் சிந்திச்சிருக்கிறார் அது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்முடைய சமுதாயத்தில் வேறு ஒன்று செயல்படுவது என்பதே நம்முடைய பெருமையின் பார்ப்பதாகவும் நம்முடைய மொழிப்பட்டு பார்ப்பட்டதாகவும் நம்முடைய பழமையின் பார்ப்பட்டதாகவும் மட்டுமே ஆகி போயிடுச்சு என்னுடைய சமுதாயத்தில் சமத்துவமும் சமநீதியும் பொருளாதார சுழலிலும் இல்லாத ஒரு நிலையிலும் போதாது தொடர்புடைய மற்ற பகுதிகள் ஒட்டுமொத்த உலகம் இவற்றுக்கிடையே உள்ள அந்த இணைப்பு கந்திகளை நான் வந்து அடையாளப்படுத்தி புரிந்து கொண்டுதான் என்னால் வந்து அரசியல் ரீதியாக சிக்கி தோன்றியும் இதுதான் கம்யூனிஸ்டர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பாடம் நான் வந்து எஸ் பிஆருடைய குடிச்சுக்க விரும்புறேன் வாழ்த்துகள் ஆசாதி வேணும் தேசப்பட்டு இருக்கோருக்கு விடுதலை வேண்டும் சமத்துவம் வேண்டும் அந்த பின்னணியிலேயும் இளைஞர்கள் முக்கியமான கோஷங்கள் ஏற்படலை இன்றைக்கு நாம் வந்து இதனால முக்கியமானதாக தருதலாம் எஸ் வித்த வரைக்கும் சுதந்திர இந்தியாவின் குழந்தைய பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவில் நேரும நுடி இந்தியாவில் வளர்ந்தவர் திராவிட இயக்கம் இப்ப வேரூன்றி தன்னுடைய வேர்களை பரப்பி அகன்று வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய இளமை பருவம் வந்து இயக்கம் தன்னை ரொம்ப ஆழமாக வேரூட்ட செய்த பகுதியில் வந்து அவருடைய இளமை பருவம் வந்து மாவட்டம் அங்குள்ள தொழிற்சங்க அரசியல் நமக்கு தெரியும் ரொம்ப ஸ்டாங்க சாரி ஒரு காலத்துல இருந்ததுன்னு தெரியும் பின்னணி தான் அவர் வளர்றது அவருடைய சாட்சி சொன்ன ஒரு மதம் என்ற அந்த கட்டுரை பொறுப்பு சர்வதேச வீதம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து தொடர்ந்து உலகம் பூராவும் இசைக்கக்கூடிய ஒரு எழுச்சி அந்த வீரத்தை ஒரு கட்டுரை விடுத்தர் அதுல சொல்றது தான் எப்போ மதமாக கம்யூனிஸ்ட் பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னா அது அவர் கேட்டது வந்து கம்யூனிஸ்ட் மேடையில அந்த திமுக மேடையில திமுகவை சேர்ந்த ஒருவர் கம்யூனிஸ்ட் அறிக்கையை பற்றி பேசும் பொழுது அவர்கள் வந்து முதலாளிகளை பற்றியும் தொழிலாளர்களை பற்றியும் நாம தான் வந்து திமுக தான் வந்து நடுத்தர வர்க்கத்தை பற்றி ஒரு தங்க சொல்லியிருக்காரு சொன்னவர் நான் நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் மறைந்த திரு கே ஏ கிருஷ்ணசாமி நினைக்கிறேன் திமுக முன்னாள் அதிமுக வந்தார்கள் அவரு பேசின அந்த பேச்ச வந்து பதினாலு பதினஞ்சு என்ன தண்ணியூனிஸ்ட் அறிக்கை வாங்க போய் எதுவுமே தாராபுரம் வளர்ந்தாருலாம் இருந்துச்சு அவர் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்வாரு ஒண்ணு இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தீவிரவாத இது அமைப்புகள் இருந்துச்சுல்ல ஆயுதங்கள் இங்கே போராட்டத்தின் மூலமா தான் வெள்ளையர்களை வெளியேற்றும் நினைக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக வர்க்கத்தை அந்த மாதிரி பேர்களுடைய ஒரு குடும்பத்துல வந்து என்ன மாதிரியான அரசியல் விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில பொது வாழ்க்கையை பற்றி அரசியல் பற்றி காலநிர்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அடுத்து நாற்பதுகள்ல திமுக உதயம் வளர்த்துக் கொண்டது திமுகமாகும் போர் வாசக சாலை ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் வந்து ஒரு கருத்து விளங்கு கூட்டமாக அல்லது வந்து ஒரு கல்விக்கான விஷயங்களை முன்வைக்கக்கூடிய கூட்டமாக இருந்ததெல்லாம் நமக்கு தெரிய வருது அவங்களுடைய நம்ம புரிய உலக சம்பவங்கள் தேசிய சம்பவங்கள் விளக்கங்கள் வரலாறு பெரிய ஒரு அசாதாரணமான நிகழ்வு அல்ல அந்த பின்னணிகள் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் வரது என்பது வந்து அவரு காசநோய் காசநோய் தொழிலாளர்கள் அனிமசாட்சி சொல்றது பேரணி சொல்றாரு நெசவு தொழிலாளர்களோடு பழப்பின அந்த அனுபவம் தான் கம்யூனிஸ்டாக மாற்றியது அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எஸ்ல நெருங்கி பழகு தெரியும் தொடர்ந்து வாழ்க்கழைப்பு மாவட்டத்தில பொள்ளாச்சியில ஆசியல் எண்ணெய் அமைப்புகளை வந்து கட்டியமைத்த அந்த காலகட்டத்திலும் சரி ஒரு ரொம்ப ஆழமான உழைப்பு மக்கள் அரசியலோடு தொடர்பு கொள்ள ஒரு நபரா தான் அவர் இருக்கிறார் அந்த நெசவு தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை கேட்டுதான் சொல்லும்போது ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றத நிறைய நூல்கள் எல்லாம் இருந்தாங்க மரணம்னா வெறும் ஒரு கூலி உயர்வுக்காக தன்மானத்துக்காகவோ போராட்ட உதவியை மட்டும் இல்லாம விழப்பு மரணத்தினர் இந்த உலகை புரிந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் அவர்களுக்கு எப்படி ஒரு படைப்பாளரை விளங்கி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக இதே கருத்து ரொம்ப தத்துவ ரீதியாக பின்னால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மாதல் நம்ம நிறைய பேச முடியும் போகல எஸ் அந்நிய மாதலை பற்றி ஏன் மூலிகைகள் கொஞ்ச நேரத்தை நம்ம பார்க்கலாம் ஆனா அந்த நூல் வந்து அடிப்படையில மார்க்சிய சிந்தனை உலகத்துல அந்நிய ஏன் முக்கிய கோட்பாடாக இருக்கு உழைப்பு பற்றி நிறைய பேருக்கு வாய்ப்பு சமுதாயத்தில் தொழிலாளி செலுத்தக்கூடிய மதிப்பு வந்து உழைப்பை விட குறைவான ஒரு மதிப்பை மட்டுமே நிர்ணயம் செய்து அதை வந்து கூலியாக வழங்கி அந்த மிச்சம் வெற்றி இருக்கிறது உழைப்பு தான் வந்து முதலீடாக மாறிவதற்கான காரணமாக இருக்கிறது உழைப்பாளி உழைப்பு அப்படின்னு இருந்து பகிரங்கமாக சுரண்டப்பட்டு அவனுக்கு எதிரான ஒரு சக்தியாக அவனை வந்து பயப்படுத்துவதாக இருக்கிறது இப்படி வந்து அந்நியமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது இந்த தொழிலாளி வந்து தான் தான் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஆட்களை உடையவன் என்ற உணர்ந்து வரும் பொழுது அவன் ஒரு பாட்டாளியாக உருமாறி இந்த உலகத்தை கணக்கானதாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இருந்துக்கிறான் அந்த மாற்றியினுடைய ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விளக்கம் இப்ப இந்த தொழிலாளியினுடைய அந்த படைப்பாற்றை பற்றி மாம்ஸ் ரொம்ப பேசுவார் பேசும்போது சொல்றாரு ஒரு தேனியை கூடு கெட்டது அது ஒரு பறவை வந்து கூடு கட்டதுன்னா அது ஒரு இயற்கை வழிபட்ட ஒரு செயல்பாடு யோசிச்சு முன்னாலே திட்டமிட்டு கட்டது நம்ம சொல்ல முடியாது ஆனால் மனிதன் மட்டுமே தன் என்னவாக ஆக விரும்புகிறானோ என்னவாக ஆக விரும்புகிறாரோ அதை பற்றிய ஒரு சிந்தனை ரீதியான வரைபடத்தை தன் நாம் உருவாக்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் தன் எதிர்காலத்தையோ வருகாலத்தையோ திட்டமிடக்கூடிய ஆற்றலுடைய ஒரு ஜீவனால மனுஷன் வந்து அப்ப அந்த மனிதனுடைய படைப்பாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களால் தன்னுடைய வாழ்நிலைமை செயல்பாடோ அது வரலாற்றுன்னா தான் நம்மளால உலகத்தை மாற்றணும் என்ற கருத்தோ அதை விவாதிக்கலாம் அதையெல்லாம் பேசலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இவருக்கெல்லாம் அடிப்படையாக மனிதனின் படைப்பாட்கள் விற்க அந்த கற்பனையாட்கள் விற்க வந்து ரொம்ப அழகா அங்கே அவர் சொல்றாரு நிறைய மக்களோடு நேரடியான அந்த உறவுகள் இல்லாமல் இருந்தா எழுத முடியாது மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பற்றி எழுதுவது எழுதுவது என்பதை வந்து ரொம்ப முக்கியமாகதான் வந்து பாக்குறாங்க ஆரம்ப காலத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை நம்ம முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம வரிசையா அவருடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போக முடியாத நேரம் ஆனா அந்த சூழ்நிலையில நாங்க வளர்ந்த காலகட்டத்துல திராவிட இயற்கை காமராஜ்ல ரொம்ப முக்கியமா இருந்தது இந்த மொபைல் லைப்ரரிஸ் நடமாடும் ஊடகங்கள் அந்த நடமாடும் நூலகங்கள் பட்டி தொட்டிக்கெல்லாம் வந்து நிறைய புத்தகங்களை கூடிய ஒரு அவருக்கும் சின்ன பிள்ளைங்களை கண்டு சரியா தெரியாத ரொம்ப போகாம வாசிக்கிறது எனக்கு மிகப்பெரிய வழக்கமா இருந்தது இந்த கம்யூனிஸ்ட மேல அக்கறை வந்த பிறகு அந்த வாசிப்பதுக்கு வந்து ஒரு திசை மாற கிடைக்குது எதை வாசிக்க போறோம் எப்படி உருவாக்கிக்க போறோம் இடதுசாரி இயக்கங்களோடு நெருங்கிய தொடர்புடைய மா விஜயபாஸ்கர் சரஸ்வதி இதழ்கள் வந்து அவர் அந்த பகுதியில இருந்தா வந்து வெளிக்கொண்டு வர்றாரு சரஸ்வதி இதழ்கள் வந்து தன்னுடைய இடதுசாரி சிந்தனையை வந்து வளப்படுத்திக் கொள்ள எவ்வளவாறு உதவியது தொழிற்சங்க ஒரு பறந்துபட்ட வாசிப்பு மூலமாக கூட ஒரு இடதுசாரி அரசியல் வந்து சேர முடியும் எங்க அந்த அரசியல் வந்து நமக்கு ஊக்கமிக்க அரசியலாக இருக்கக்கூடும் என்பதை நம்முடைய வாழ்க்கை நாம் வந்து எதிர்பாராத தவிர ஒரு கட்சியா தான் இருப்பார் சேரும்போது அந்த அந்த காலத்துல சிபிஐ பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் உண்மை அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான கல்வி வேலைகளை கட்சி மேற்கொண்டது கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாமே முகாக்கள் நடந்தவனோ திராவிடத்திலயும் உண்டு வந்து நீங்க தலை தமிழ் செய்யறத அதாவது சமுதாயத்தை சீரியஸா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய கேடல்ஸ்க்கு கண்டிப்பாக கல்வி புகட்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு வேலையை வந்து சீரியஸா செஞ்சு நம்ம பார்க்கிறோம் கம்யூனிஸ்ட் அது மிக முக்கியமான ஒரு வேலையாக தொடர்ந்து செய்வது என்பது உலகளாவிய ஒரு மரம் வோ பொதாகவோ அல்லது தற்கால நிகழ்வுகளை ஓட்டியதாகவோ மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னேன் செயல் அந்த உணவு ஒரு கம்யூனிஸ்ட் வருணங்கிறதுக்காக என்ன மாதிரியான வகுப்புகள் நடக்கும் இசை பற்றி கதை பற்றி இலக்கியம் பற்றி அன்றைக்கு வந்து சிபிஐ மேடையில பேசக்கூடியவர்கள் யாராலாம் இருக்கிறாங்க எம் பி சீனிவாசன் போன்ற இசைத் தலைவர்கள் ராமநாத இசை கல்லூரியில் கர்நாடக இசை பயிற்றுவிக்கக்கூடிய ஆனால் மார்க்சியத்தில் அக்கறையுடைய ஒரு இசைஞர் மிக வந்து இந்திய அளவில் இந்திய மக்களின் நாடக கூட்டமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாம் இவரை போக கம்யூனிஸ்ட் அரசியல் தலைவர்கள் வந்து எந்த அக்கறையோட பண்பாட்டை அனுப்பியிருக்கிறார்கள் வந்து இடமொரு முக்கியமான நட்புக்கு காரணம் எனக்கு தெரிய வந்து ஒரு மேற்கத்திய ரேடியோ கேட்டோ அல்லது ஒரு ஆங்கில இரவு படித்தோ அல்ல சீப்பையினுடைய முக்கிய தோழராக இருந்த பால விநாயகம் பாலவிநாயகம் அவள் மூலமாகதான் அப்புறம் அதை பற்றி மேற்கொண்டி கட்சி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலவழித்து அவருக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அக்கறை இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு அக்கறையில வருவதற்கான சிபிஐ அரசியலும் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சிபிஐ கட்சியில பிளவு ஏற்படுது சிபிஐ சிபிஎம் போகக்கூடிய ஒரு காலகட்டம் சொன்னாரு நாங்க வந்து எங்களை விமர்சனம் செய்தவராக தான் பார்த்தோம் கேட்டால் சிபிஎம்லதான் போய் சேர்றாரு அது உங்களுக்கு தெரியுமா நினைத்துல இதுசாரி தன்மை உடைய போது ட்ரேட் யூனியன் ஒர்க் இந்த மாதிரி நிறைய கட்சிகளை வந்து அவங்க கட்டமைக்கக்கூடிய வேலைகள் களப்பணிகளை நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பும் திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசுல வேட்டும் வர்க்கத்தோடு இருந்த அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள முடிய தொடர்ந்து அவர்களோடு ரொம்ப பச்சைப்படுத்தப்பட்ட தீவிரவாதிகள் என்று அடையாளம் விட்டு ஒதுக்கக்கூடிய பண்பாட்டை வரலாறு மாபெரும் தியாகங்கள் அவர்களுடைய அரசியல் வேலைகள் இதையெல்லாம் நமக்கு வந்து ஒரு நிதானமாக மதிப்பிடுவது என்பது வந்து இடசாரி மத்தியே இன்னைக்கு வருது இடதுசாரி அமைப்பு கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருந்த ஒரு பின்னணியில் வங்கத்தில் வந்து நக்சல்வாரி கிராமத்தில் வந்து ஆயுதம் நிலத்தை வந்து நிலைச்சுவார்ந்திரும்பு அபகரித்து தமிழுக்காட்டாக மாற்றிக் கொள்ளும் அந்த வேலையை செய்து கொண்டது அவர்கள மேலும் இடதுசாரி தன்மை கூடிய இயக்கங்களை கட்டமைக்கணும் உருவாக்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கும் தமிழ்நாடு சூழலை பொறுத்தவரைக்கும் தோழர் அப்பு இவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி ஏஎம் கே எஸ் இவர்கள் சேர்ந்து இங்கு ஏற்கனவே இடதுசாரி இயக்கத்தில் தொடங்கியிருந்த ஒரு உரையாடல் இனி ஏற்கனவே அதை ரொம்ப முக்கியமானதான் ஒரு செய்தியாக வந்து எனக்கு அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதியில ரொம்ப விறுவிறுப்பாக செயல்பட்டு இருந்த தொழிற்சங்க தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளிகள் பத்தியிலிருந்து தான் வந்து மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிஞ்சிச்சு அவங்கதான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் அரசியல் என்பது மேலும் இடதுசாரி தற்பே கூடுதலாக தற்பொழுது பறித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நான் தீவிரவாத என்ற சொல்லையை வந்து பயன்படுத்துவதை விரும்புவதில்லை கூடுதலான இடதுசாரி தன்மை என்றுதான் பயன்படுத்த வருகிறேன் வேட்புமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பின்னணிதான் அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் என்னை போன்ற படித்த அல்லது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அல்லது கட்சி பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் வந்து வேறு மாதிரி ஒரு அமைப்பை நாம் கட்டி அமைத்தால் என்ன என்ற ஒரு யோசனை வந்து மார்க்சியமைப்புகளுக்கான ஒரு ஒரு அரசியல் காரணமும் ஒரு அதற்கு பிறகு சாந்த மாசந்தான் வந்து பேசுறாரு எல்லா அமைப்புகளுக்கும் இடையில வந்து தொடர்புகள் ஏற்படுகின்றன சர்வ இந்திய வரலாறு என்றால் எஸ் பிஆரு இடதுசாரி மார்க்சிய அமைப்புகளுடைய தோட்டம் என்பது மக்களுடைய வாழ்க்கை தேவைகள் அவர்களுடைய புரிதலிலிருந்து விளைவித்த விளைந்தவர்களாக அவர் பார்க்கறாரு மற்றவங்க பார்க்கிறாங்களா அவருடைய புரிதலும் சிந்தனையாள நட்பு இது திரும்பவும் முக்கியமான எஸ் பி ஆகளுக்கு தனிநபராக இருக்குது கிடையாது ஒரு எழுத்தாளர் என்ற அளவில் தற்போது முக்கியமாக தான் சரிய நினைப்பதை யாருடைய ஒன்பது அடிச்சு கொஞ்சம் பார்க்கலாம் உண்மைப்பாரு செயல்பாடு எல்லாமே கலெக்டிவ் ஆன செயல்பாடா இருக்கு ஒரு என்ற அளவுல சொல்லப்பட்டு எடுசாரி அவசியத்தை வந்து மேலும் வந்து நினைச்சிட்டு இருக்காரு அதே காலகட்டத்துல பெரியாருடைய அவசியத்தையும் தேவையும் வந்து அவர் எங்களுக்குமே வந்து மருத்துவ பெரியார் மரணம் அடைவதற்கு அவர் பேசிய முக்கியமான கூட்டம் வந்து பண்புறதான் நடக்குறாரு எஸ் ஏர் பெரியாரும் குட்டக்கூடிய எல்லாரும் அந்த மீட்டிங்ல வந்து பேசுறாரு ரொம்ப ரொம்ப நகைச்சுவையோட எஸ் ஏர் அந்த மீட்டிங் பற்றி குட்டக்கூடிய பெரியார் அவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசுறா பெரியார் வந்து பாருங்க பெரிய <Sessly> தொடர்ந்து பேசுவதற்கான சூழல் அதுக்கு எழுபதுகள் வந்து எழுப்பதுகள் இல்லாமல் போய் இருக்கலாம் அதுல அவர் வேறு பணிகளில் தன்னை அவங்க ஈடுபடுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு மரபு என்பதை அவங்க எத்தனைமே வந்து இரண்டாம் லட்சமானதாகவோ அது வந்து ஏதோ நாம வந்து கண்டிப்பாக பேசிய ஆக வேண்டும் சாதி மறுப்பு கருத்துக்களை திராவிட இயக்கத்தோடு தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு ரொம்ப தவறாக மோசமாக எல்லா பகுதியிலும் தமிழ்நாட்டின் பொற்காலமாக கொண்டாடப்படும் எம்ஜிஆர் ஆட்சியில ரொம்ப மோசமான மூர்க்கமான அரசு ஒடுப்புகளை வந்து எதிராக கட்டமைத்து விடப்படுவதை நிறைய பேருக்குரியும் அவற்றை விசாரித்து வந்து மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் சார்ந்தவர்களும் செஞ்ச ஒரு காலகட்டம் இந்த பின்னணியில் வந்து அவரு ஏற்கனவே ஆதரவத்தை அமைப்போடுகள் இன்றைக்கும் கூட அவர் வந்து அடையாளப்படுத்திக் கொள்வார் அதே நேரத்தில் அந்த அமைப்பு ரீதியாக அவர் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தன பொதுவாகவே இந்திய இடதுசாரி வரலாற்றில் நாம் முதலாளியோ பூஜுவாவோ இருப்பதை காட்டணும் நம்ம ஒருவர் நம்மை கேட்டு கேட்டால் அவரை வந்து ரொம்ப மோசமான இறுதியாக பாதிக்கும் ஒரு பண்பாட்டு போக்கை வளர்த்து வைத்துள்ளோம் இந்தியாவில் மட்டுமில்லை சர்வதேச மத்த நாட்டு சொல்றாங்க எது எப்படியோ அவை ரொம்பவும் வந்து மன பாதிப்புக்கு ஏன் இந்தியாவில் இந்த கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குறுகலான பார்வையை வளர்த்து வைத்துக் மார்க்சியத்தை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றன ஒரு தேர்விலும் அப்படி ஈடுபடுத்தி அந்த விளைவுதான் எழுதுக அவர் முக்கியமான நூல்கள் என்பது ரெண்டு நூல்களும் படிக்கும் போது ஒரு அறிமுக நூல்களாக தான் நமக்கு அதாவது பேசிட்டு வர தமிழ் மக்களுக்கும் பெரியவங்க அல்லது அந்நிய மாதம் என்பது ஒரு முக்கியமான மார்க்சியம் பற்றி சின்ன சின்ன விலைகளே செஞ்சுட்டு அறிமுகம் கூட கட்சி வந்து போடுறோம் இரண்டு நூல்களும் வேற மாதிரி ஒரு நிலையில்தான் புரிஞ்சுக்கணும் நமக்கான மார்க்சியம் என்று யோசிக்கும் போது கட்சி சார்ந்த மார்க்சியம் மிகவும் ஒரு இறுக்கமான தன்மையினோடு ஒரு மேலிருந்து கீழ் செலுத்தப்படும் அதிகாரிகளின் ஊடாக தன்னுடைய அரசியலை வளர்த்துக் கொள்கிறது என்ற ஒரு புரிதல் அவரிடம் இன்னும் சொல்ல போனா இந்திய இடதுசாரிகள் மத்தியில் சோவியத் யூனியன் மேல் இருந்த பிரமிப்பும் ஸ்டாலின் போன்ற ஆளுமைகள் மேல இருந்த ஒரு மரியாதைக்கு அப்படிக்கே பிரச்சனைக்குரியதாக தான் இருந்தது தொடர்ந்து அவர் நிறைய விஷயங்கள் மேற்கத்திய அபிவாதிகளுடைய எழுத்துக்கள் அது சோவியத் யூனியனிலிருந்தே வந்து இடதுசாரி நிலையை கைவிடாது சோவியத் யூனியனை விமர்சித்தக்கூடிய எழுத்தாளர்கள் இவ்வளவுதான் படிச்சுட்டு வரக்கூடிய பின்னணியில அவருக்கு சோவியத் யூனியனின் புரட்சி கண்ட அந்த கனவுகளும் லட்சியங்களும் திசை திருப்பப்பட்டன கொடுங்கோல் ஆட்சியை வழிவகுத்தன அன்றே வந்து திறந்து வைத்திருந்தார் அவர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமா வந்து இப்பற்றை பற்றியெல்லாம் ரஷ்ய ரஷ்ய மொழி அலெக்சாண்டர் ரஷ்யாவுடைய மிக முக்கிய நாவல் ஆசிரியர்கள் ஒருவர் அவரை பற்றி ஒரு கட்டுரை அப்போதே இருக்கிறார் நம்ம பெயரை பற்றி ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாம் இப்படி விமர்சனப்படுத்தி இன்னும் சீரியஸா அவங்க வந்து எதிரி வட்டாரங்களை ஏற்ற வசைகளை சம்பாதிச்சிருக்கிறேங்க தெரிந்த பிறகு நாம் முக்கியமாக நினைக்கும் சோசியலிசத்தையோ கம்யூனிசத்தையோ கட்டி காப்பதற்காக அதன் முறையில் சொல்ல செய்யப்பட்ட படுகொலைகளையோ மோசமான விஷயங்களையோ மக்களை அழித்த விஷயங்களையோ நாம் முடிமறைப்பதில் எந்தவித நியாயமும் கிடையாது ஏன்னா நம்ம மிகவும் உன்னதமான ஒரு லட்சத்துக்காக நாம போராடிக்கிறோம் விஷயங்களை மறைக்க அதே மாதிரி பண்பாடுல வந்து பண்பாட்டு ரீதியாக சோவியத் யூனியனில் எவ்வாறு எழுத்தாளர்களும் இப்படித்தான் எழுதவும் வந்து வலுப்படுத்தப்பட்டாங்க அது எவ்வளவு ஒரு மோசமான ட்ரெண்டாக மாறியது இதை பற்றி இல்லாம அந்த செவன்டீஸ் எயிட்டிஸ் நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை சாக்காக கொண்டு சோசியலிசத்தில் முடிந்தோ அல்லது கம்யூனிசத்தில் முடிந்தோ ஒரு வெறுப்பை ஊழக்கூடிய ஒரு ஒரு அறிவு மறைப்பு இருக்குல்ல இன்னைக்கு ஜெயமோகன் மாதிரியான நபர்கிட்ட ரொம்ப முழுமையா நம்மளால பார்க்க முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராகவும் எஸ்டியா தொடர்ந்து எதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சிந்திக்கணும் அடிக்கல ரெண்டு ரெண்டு நூலி இந்த மாதிரி அவங்க பேக்ரவுண்ட்ல நம்ம வச்சு புரிஞ்சுக்கணும் ஏன் பற்றி இருக்கிறது சாட்சி சொல்ற எதிர்த்தல் ஏதாவது புது எடிஷன் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டை அது ஒரு முக்கத்து ஒரு கத்திர ரொம்ப அற்புதமான ஒரு கட்டை அதனாலதான் சொல்ற அறுபத்தி எட்டுல மாணவ எழுச்சி வியட்நாம் அமெரிக்க தள்ளையற்றி எதிரான போர் நடக்குது ஆப்பிரிக்க துணைநகரத்துல நிறைய தேசிய போராட்டங்கள் புது புது இடதுசாரி புரட்சிகளை நம்ம வந்து பாக்குறோம் வரலாறு வரும் பயன்படுத்திட்டு பாட்டாளி வந்து பாட்டாளி வர்த்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு ஆட்சி அமைக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து போராடுகிறார்கள் முதலாளி வளர்ச்சி இல்லாத நாடுகள் தெரியும் தெரியாது மாவோடைய கவிதைகளை முன்பு இருக்கிறார் மட்டும் கோவிட் மட்டும் வந்து ஒரு மையமாக கொள்ளாமல் சீனம் அங்கோலா வியட்நாம் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் எழுச்சாக்கிய வளர்ந்த ஒரு பின்னா எப்படிதான் அது முன்பைக்கூடிய மனிதனுக்கு மிகவும் அவசியம் சிந்திப்பதற்கான சுதந்திரம் இந்த உலகம் பட்டமானதாகவே இருக்கட்டும் பொருளற்றதாகவே இருக்கட்டும் ஒரு சுதந்திரமான சிந்தனையின் மூலம் மனிதர்களால் இந்த உலகத்தை தம்பாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய அந்த வந்து அரசியல்லை வந்து இடதுசாரி அரசியலாக விமர்சனத்தையும் வைப்பார் இது அப்போ அவர் என்ன தேர்தல் என்பதை வந்து மீண்டும் நானும் பேர் சொன்ன படைப்பாட்கள் மிக்க ஒரு மனிதனை தான் வந்து மையப்படுத்துகிறது அந்த படைப்பாட்கள் மிக்க மனிதர்களுக்கு எதெல்லாம் இடையூறு செய்வதாக இருக்கிறது இந்த படைப்பாற்றல் மிக்க மனிதத்தை முன்னிறுவதற்கு நான் நமக்கானதாக உற்பத்தி முறை என்பது ஒரு வெறும் பொருளாதார தளத்தில் மட்டும் தன்னுடைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவது கிடையாது உளவியல் தளத்தில் வந்து தன்னுடைய பாதிப்புகளை ஏற்படுத்துது பண்பாட்டு தளத்தில் ஏற்படுத்துது சமூக தளத்தில் ஏற்படுத்துது அதற்கான புறந்தேரத்தில் அவற்றை மட்டும் முதன்மைப்படுத்தி நமக்கான தென்மையோ தீர்வு அதிலிருந்து மட்டும் பெற முடியாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்று மார்கியான் பொருத்த ஒரு மார்க்சியவாதியாக அதனை கத்த வைத்துக் கொள்ள நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் மார்க்சியத்தின் பெயரால் நடந்த விஷயங்களை வந்து நம்ம சோறுபுற செய்தாலுமே கூட அந்த இந்த அதை மறுபடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு தன்னுடைய மாற்றிய சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் இதை செயல் இந்த பீரியட்ல தான் அவருக்கு வந்து நேரடியாக எடுத்துகா எனக்குள்ளோட பெரிய தொடர்பு இல்லாமல் போனாலும் சிவில் உரிமை வேலைகளை தான் முனைப்புடன் செய்யக்கூடிய காலகட்டம் அன்றைக்கு சிவில் ஒரு உரிமைகளுக்காக பொருள் கொடுத்தவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய கான்ஸ்டுவன்சியா யார் இருக்காருன்னா லெட்டர் தான் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே ஏறக்குறைய ஆசிரியர் அமைப்பை சேர்ந்து போராடி ஆந்திராவா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் இந்தியாவிலேயே எந்த பகுதியாக ஆனாலும் அது எந்த அளவுக்கு அது தமிழ்நாட்டில் மோசமா இருந்துச்சுன்னா பார்க்க எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வேலைகளை பரவலான பிரச்சனையாக பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதை வந்து முதன்மைப்படுத்தி தன்னுடைய அரசியல் வேலைகளை வந்து அவர் ஏற்பட்டு தொடர்க்க நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் மார்க்சியத்தில் அவருக்கான அக்கறையை வந்து கொஞ்சம் குறையாத ஒரு சென்னையை சார்ந்து வந்து ரோசா ரோசா இந்திய இடதுசாரி இயக்கத்தினுடைய வரலாற்றில் இது நபர்கள் ரொம்ப கவனமாக தத்து புறந்தப்பட்டிருக்கிறார்கள் ஒண்ணு வந்து ரோசா இவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த மார்க்யத்தில் படைப்பாடுகளுக்கு இடம் உண்டு உரையாடலுக்கு இடம் போது கண்டிப்பாக ரோசா லக்ஸம் இன்னும் குறைவாக கொஞ்சம் குறைவாக அதே நேரத்தில் கம்யூனிசத்திற்கான வழி என்பது ஒற்றை பாதை என்பது இல்லாமல் அவரோட வேறு வேறு சூழ்நிலைகளில் விதமாக மக்களுடைய எழுச்சியை பொறுத்து கம்யூனிசம் உருவாக்க முடியக்கூடும் ரோசா ரோசம் சொல்றாங்க பயன்படுத்துகிறாரு ரோசா லக்ஷம்பி நடத்த பார்க்கணும் எது அறிவு வேலையா இருந்தாலும் இருந்ததுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசமான வளர்ந்து வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இதுதான் வந்து நமக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டு வரவேற்க மிக முக்கிய பங்கு ஏன்னா கேமிக்க படுகொலைகளுக்கு வந்து பதிலடம் கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு ஒரு வேலையை செஞ்சாங்க அதாவது நம்ம இடதுசாரி அமைப்பாக இருக்கிறோம் அங்கு இந்திய போராட்டங்கள் முன்னெடுத்து பீகாரம் உள்ளிட்ட மாநிலங்களை நடத்திட்டு வரோம் ஆனால் இன்றைக்கு நம்ம தொடர் பேசும்போது சொன்னார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நாம் ஒரு பரவலான முற்போக்கு அணியை உருவாக்க வேண்டும் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற இந்திய மக்கள் முன்னணியை உருவாக்கி இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த சூழல் தான் செய்யறது ஒரு வித்தியாசமா இடதுசாரி அரசியல் கொண்டு போக முடியும் வித்தியாசமா செய்யும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் எனக்கு நான் அந்த கழகத்தில் தான் எஸ்டிஆர் வந்து சந்திச்சேன் எனக்கு ரொம்ப விவிடா நடந்திருக்கிறது என்னன்னா செலிப்ரேஷன் வந்து அப்போ கூட ஞாபகம் பெருசா போயிட்டு இருந்துச்சு தொடர்ந்து வந்து சிக்கல்கள் அவர்களுக்கான நீங்க செய்யப்படாத ஒரு தன்மை ஸோ வட சென்னையில பெரும்பூர்லேருந்து வியாசப்பாடி வரைக்கும் மிகப்பெரிய பேரணியை நடத்தி ஒரு ஒரு மாபெரும் எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஹிஸ்டரி ஆஃப் தர்கிங் கிளாஸ் சொல்லிட்டு தொழிற்சங்க வரலாறு சொல்வே என்றால் இது நாள் வரைக்கும் கட்சியோட தொடல் பண்பாடு தத்துவம் எழுத்து என்ற வேலை செய்து கொண்டோம் சிவகரிமை வேலை வேலை மறுபடியும் ஒரு அமைப்போடு இணைந்து வேலை செய்யும் அவர் நம்முடைய பொருளாட்டில் மத்திய ஓடியா பேசுவாங்க எல்லாரையும் வந்து நாம் எந்த ஒரு முக்கியமானதாக தந்திய ஒரு விஷயம் என்பதை தான் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சிறைச்சாலையில் அல்லாதவர்கள் என்ன கவனிக்கணும் இந்த தேசிய இன பிரச்சனையை பற்றி எஸ்டிஆர் வந்து ஒன்னா அந்த திராவிட இயக்கம் மறந்து வந்திருக்குது இன்னொரு தேசிய இனத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு ஒரு சொல்லாட வந்து இடைசாரிகளிடமும் இருக்குது நடக்கூடிய வாக்குவாதங்களில் மிக முக்கியமான ஒரு டெக்ஸ்டாக குடியரசு விடுதலைகள் வெளியே வரக்கூடிய ஒரு கட்டுரை தொடர்ந்து வெளியூடியிலிருந்து என்பதை ஒரு மார்க்சிய கணுக முடியும் அதே நேரத்தில் இம்மீடியாக கொடூரங்கள் இந்தியாவுக்கு அந்த புவியியல் மேலாண்மையாக இந்திய அரசு எப்படி முன்னெடுக்க விரும்பியது இப்படிப்பட்ட உடனடியான பிரச்சனைகளை வந்து களத்தில் எதிர்கொள்வது அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மார்க்சியுறையோடு எப்படி வந்து இந்த பிரச்சனையை பார்க்கலாம் ஆதவாளராக வந்து மட்டுமே பார்ப்போமே ஆனால் அவரை பற்றி சரியான ஒரு கூடுதலாக இருக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் எல்லா விதத்துல என்ன பொண்ணோட ஒரு உறவு இருந்துச்சு நட்பு இருந்துச்சு ஆனால் விடுதலைகள்ார்களோ அவர்களை விமர்சித்த ஒரு கண்டிப்பாக ஒரு ஜனநாயகம் ஒரு குடியரசு ஒரு மார்க்சிய சுயநிர்ணய உரிமை என்ற சொல்லாதது உட்பட்ட ஒரு விஷயத்துல இருந்தா வரணும் அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் கொஞ்சம் பேசுவாங்க நினைக்கிற மாதிரி சுருக்கமா இந்த அடுத்த கட்டகட்டத்தில் அவருடைய மார்க்சிய சிந்தனை ஒரு விஷயத்துக்கு மன வலுத்திற்கு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மார்க்சியர்களுக்கு மிகப்பெரிய கனவு தகர்த்து கொண்டா மிகப்பெரிய அவர்கள் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி திடீரென நம்மளால கால் பாவ முடியாது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மிகளுக்கு அறிந்தது என்பது வந்து தாங்கோட ஒரு வேதனையை ஏற்படுத்தியது அந்த வேதனையை ஏற்படுத்திய பின்னணியில ஒரு ரொம்ப சிறந்த ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் மட்டும் தான் செயல்படுத்த பின்னரையில தான் பயன்படுத்தி அவர் எழுதுற மிக முக்கிய மொழி யாராவது மலுப்பறிப்பு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தாண்டி போட்டா நல்லா இருக்கும் ரஷ்ய புரட்சி இலக்கிய சாட்சியம் ரஷ்ய புரட்சியை பற்றி அந்த புரட்சி நடந்த காலகட்டத்திலும் அதற்கு முன்னாலும் உடனடியாகவும் எழுதப்பட்ட இலக்கியங்களின் மூலமாக அந்த புரட்சியை கொடுத்துக்கொள் ரொம்ப அற்புதமான புத்தகம் இதுவரைக்கும் நம்ம வந்து எழுத்தாளர்களாக அழியாத நிறைய பேர் அந்த நம்மளை பார்க்க முடியும் தெரிஞ்ச நிறைய இருப்பாங்க ஒரு இலக்கியத்தின் ஊட்டாக ஒரு வரலாற்றை புரிந்து கொள்வது ஏன்னா சார் தொடர்ந்து இலக்கிய காரணம் உண்டு அதனால ஆனா என்றைக்குமே பண்பாடியோ இலக்கத்தையோ அதனாலே பெருசாக வச்சிருக்காது எவ்வளவுதான் எனக்கு ஒரு ரைட்டர் பிடிக்கும் ஒரு புக்கு பிடிக்கும் நானும் அதனால அந்த ரைத்தரும் புரட்சியை சாதிச்சுக்க முடியும் அந்த நிலையில் தமிழ்நாட்டில் ரொம்ப சேரி மாதிரியான நேரம் தான் வளர்ந்து அதனால ஒரு பண்பாட்டு உலகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருவது என்பது அவசியம் என்று நிறைய பேர் கிடைக்கிறாங்க பண்பாட்டாளர்கள் தனியாக மாற்றம் என்பது வந்து எப்பயுக்குமே சாட்சியம் அல்ல சேற்ற அரசியல் பொருளாதார உலகத்தில் மாற்றங்கள் நமக்கு அவசியம் வந்து இந்த இலக்கிய சாட்சியம் என்பதற்கு மூலமாக ரஷ்ய புரட்சியின் உன்னத கனவுகளை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளலாம் சோவியத் தானே கழிஞ்சு போயிருக்கலாம் ரஷ்ய புரட்சி இல்லை அதை நாம் எவ்வாறு கொள்ளலாம் என்று நாம வேலையாக செய்வதும் மார்க்சியத்தை மேலும் வளப்படுத்துவதற்கு என்ன மாதிரி அறிமுகம் எழுதுறோம் அவருடைய தொடர்ந்து அவருக்கு இருந்த மார்க்சியம் பற்றிய ஒரு தேடல் ஒரு ஒரு கரிசனம் மேலும் மேலும் மார்க்யம் என்பதை நமக்கானதாக கூடமான வரலாற்றை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிஞ்சுக்கிறேன் நடந்தபே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் தொடர்ந்து இந்திய மெயின் நிலைமைகளுக்கும் அவங்க வந்து வேலை கொடுக்கிறோம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிற அதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூற்றி ஒண்ணு வரைக்கும் இந்தியாவை அமைக்கவிட்ட மிகப்பெரிய விஷயம் அதனுடைய மோசமான நாசகரமான பாதிப்புகள் தான் மத்திய அரசாக உறுதி மண்டல் எதிர்கொள்ளப்பட்ட விதம் பாபர் மசூதி தகர்ப்பு ரெண்டு விஷயங்களும் வந்து இந்திய அரசினுடைய தன்மையை நம்ம வந்து யோசிக்க வைத்தது அந்த பின்னணிதான் ஒரு மார்க்சிய சாதி மறுப்பு அறிவு நிரி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதே நேரத்தில் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து அல்லாமல் ஒரு மார்க்சிய நிலைப்பாட்டிலிருந்து எழுதப்பட்டு ஒரு நூல் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்டல் அம்பேத்கர் பற்றியது ஏன்னா அம்பேத்கர் இந்தியாவை பார்த்தா இந்தியா உருவான காலகட்டத்தில் பெரியார் அதை விமர்சித்தது தெரியும் பெரியார் அதை நேரத்தில் அம்பேத்கர் முன்வைத்த ஒரு நூல் அது பின்னணியில தான் பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டலுக்கு எதிராக இந்தியாவைக்கும் ஒரு எதிர்ப்பு கிளம்பிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படிப்பட்ட எதிர்ப்பு எதிர்ப்பு ஏற்படவில்லை அப்ப இந்த ரிசர்வேஷன் பாலிசி மட்டும் சாதிய நம்ம எப்படி பாக்குறோம் எழுச்சி பெற்று திராவிட இயக்கத்தை பற்றி முக்கியமான விமர்சனங்கள் கலவரங்கள் கொடியங்குல நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவு நிறைய கலவரங்கள் நடக்குது போது திராவிட இயக்கம் மிக என்ன சாதிச்சிருக்குது அது சூதரத்தின் வளர்ச்சியை சாதிப்படுத்தா ஒட்டுமொத்தமாக சாதியை ஆர்ப்புகளை எதிர்ப்பதில் மட்டும் அக்கறை காட்டினார்களா அல்லது ஒன்று வந்து சாதி ஆணவத்தை இருந்தவங்க நிறைய டிபேட் ஒருத்த காலகட்டத்துல தான் இங்க இருக்கக்கூடிய சாதி மறுப்பு வரலாற்றை நாம் வந்து போய் பார்க்கணும் மறுபடியும் சொல்லி நானே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் பெரியார் இடத்துல வீட்டுக்கு கிடந்து நூலுக்கான வேலைகளை வந்து செஞ்சோம் அதுல ரொம்ப முக்கியமா இவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா பெரியார மிகப்பெரிய வரலாற்று ஆளுமையில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம காணாம வந்து சுமதி அதிகம் தான் உருவாக்குது தொடர்ந்து நாற்பது வேலை இடதுசாரிகளோட இணைந்து வேலை செய்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்பட்ட போது இடதுசாரி மனைவோகமாக இருப்பதற்கு எல்லா உதவிகளையும் வந்து செய்தவர்கள் வந்து இணைந்த ஒரு புள்ளியும் அவை இணையாமல் குழந்த சாத பின்னணியும் அந்த நூல வந்து எங்களால சொல்ல முடிஞ்சு எனக்கெல்லாம் பெரிய ஒரு பாடமா இருந்துச்சு ஜீவா அல்லது சிங்காரைகளோ அவர நிறைய முக்கியமான நூலாக இருக்கிறது ஒன்னு ஆனந்தோட உரிமை வந்தது அது மட்டும் இல்லாம தலித்துகளும் உலக முதலாளி முக்கியமான நூல் எந்த ஒரு பதிப்படை முதலாயத்துவம் முதலாளித்துவம் சாதி முதலாளித்துவம் தந்தை அதிகாரம் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கிறது எல்லா காலத்திலையும் தன்மையா கடந்த தொடங்கி இருக்க ரொம்ப வித்தியாசமான ஒரு தொகுப்புல இருக்கும் ஒருவரி ஜெர்மன்ல இருக்கும் ரெண்டு வரி ரஷ்யன்ல இருக்கும் ஒரு படிச்சதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு உலகத்தின் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் தனிச்சரப்பான வரலாற்றுப் போரில் சமுதாயங்கள் முத்துமோகன் கூட ஒரு கற்று எழுந்து போட்டு மாதிரி எழுத்துக்கலையே வேற ஒரு புது பரிமாணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் நோக்கி போய் சில விஷயங்களை எழுத வேண்டும் விரிவுபடுத்தி ஒரு பதிப்பாக விட் இந்த கட்சி அறிக்கை என்பதை வந்து அவர் ரொம்ப சீரியஸா ஒரு புது மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட வேண்டும் என்று யோசிக்கிறார் நிறைய இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு எஸ்பிஆர் இடதுசாரி அரசியலை அறிமுகப்படுத்துதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இலக்கியம் அல்லது சமுதாயம் நீங்க நிறைய படிச்சு புதுவை செய்த வருது இதை பண்ணு அதை இதை தொடர்ந்து இந்த வேலையை ரொம்ப மூரமா ஏறக்கூடிய ஆண்டு வந்து செய்தார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இந்த வீடியோட முக்கியமானதை பாக்குறது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அதை மட்டும் சில விஷயங்களை சொல்லி நான் Marx இருக்கூடிய ஒரு கட்டுரை சேர்ந்த ஒரு சோசியலிஸ்ட் ஷீலா ரோட வரலாற்று ஆசிரியர் சோசியலிசிய அரசியல் விடுதலை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு மார்க்ஸ் சமகாலத்தவராக இருந்த ஒரு பெண் அறிக்கையை படித்து விட்டு அவருக்கு எழுதிய கடிதமாக மாற்றே பற்றி உங்களுடைய ஐரோப்பாவிலும் சரி இங்கிலாந்திலும் சரி ஐக்கிய அமெரிக்காவும் சரி பெண்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக பொருள் கொடுக்க நிறைய வேலைகள் செஞ்சு சேர்ந்த பெண்களுடையோம் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க வாசிச்சாங்க குறிப்பாக ஜனநாயக மாதிரி அதை விரும்பி ஒரு நூலாக அவங்களாகவே நிறைய பேருக்கு விவரத்திற்கு பிறகு அதிக மொழிபெயர்க்கப்பட்டது ஆனால் அந்த எப்படி புரிஞ்சுக்க போறோம் பெண்ணியவாதிகள் அந்த தமிழுக்கான இடம் வந்து இருக்கா இல்லையான ஒரு சந்தேகத்தோடு அணியிருக்கிற ஒரு பின்னணி புரிஞ்சுக்க போனோம் ஒரு கேள்வி இப்ப இந்த டூ தௌசண்ட்லி பற்றி புது செய்திகளும் பல்வேறு பதிப்புகளாக ஜெர்மன் மொழியும் வருது ஜெர்மன்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில பதிப்புகளாகவும் வருது அது மட்டும் இல்ல எந்தெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் பரவுகளும் அந்தந்த நாட்டு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது ஏறக்குரிய உலகத்தோட எல்லா முக்கிய மொழிகளையும் அந்த மொழிபெயர்ப்பு வரலாறு மொழிபெயர்ப்பின் வரலாறாகவும் சொல்றது காவல்தாரிய காவல் சொல்ல அவங்க மொழிபெயர்ப்பு எந்த சூழ்நிலையில யாரால் எப்படி செய்யப்பட்டது மற்றவர்கள் எந்த பொருள்ல சில விஷயங்களை வந்து பேசிருக்கிறார் ஒரிஜினல் ஜெர்மன்ல வரக்கூடிய ஒரு சொல் வேறு ஒரு மொழிக்குள்ள வரும்பொழுது எதை வந்து பெறுகிறது எதை வந்து இழக்கிறது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம புரட்சி செய்யறோம் கிடையாது மக்கள் அவர்களுடைய அந்த தேவை அவர்களுடைய அரசியல் வச்சுப்பட்டு எல்லாருக்கும் புரட்சி செய்யறாங்க அது வேற விஷயம் ஆனா இன்றைக்குமே கூட மிகச்சிறந்த ஒரு இலக்கியங்கள் உங்கள் வந்து நம்ம மார்க்ஸ் ஒரு முக்கிய நபராக எல்லா புதுசாக இருக்கலாம் ஒண்ணு வந்து முக்கியமான மொழிபெயர்ப்பு அதை அடியொத்து இவருடைய தமிழ் மொழிபெயர்ப்ப ஒரு பக்கமும் அந்த ரெண்டு ஆங்கில மருத்துவர்கள் இன்னொரு குறிப்புகள் கொடுத்து ஆரம்பிச்சு சொல் பூஷ்வா பூஷ்வாங்க சொல்லி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு பொருள் இருக்கு மார்க்ஸ் வந்து அந்த பூஷ்வாங்க சொல்லி ரெண்டு ஜென்மன் சொல் நாம குறிக்கிற அந்த இரண்டு ஜென்மன் சொற்களையும் நம்ம தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்தோம்னா வேறொரு பொருள் தான் அது நமக்கு கிடைக்கும் அது அப்படியே மொழிபெயர்ப்புதான் வேண்டாமா இப்ப மார்க்ஸ் என்ன சொல்ல வராது அவருடைய வரலாற்று சூழல் அவருடைய மொழிச்சூழல் அவரு நடந்துட்டு இருக்கிற மற்ற விவாதங்களுக்கு முன் கொடுத்து அவர் இடத்தை சொல்றாரு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்ஸ் என்ன சொல்றாரு நமக்கு தெரியும் சொல்லி அந்த மொழிபெயர்ப்பு பணியை வந்து செய்வது என்பதை ஒரு மிக முக்கிய அரசியல் வேலையாக தான் அது ஒரு பெரிய ஸ்காலரையா நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம இலக்கிய வெளியீடுகளை இலக்கிய பதிப்புகளை செய்யும்போது பாட வேதங்கள்லாம் இங்கில வந்து ஒரு பின்னணிதான் ரொம்ப அற்புதமா வந்து செஞ்சிருக்காரு சூழல பல்வேறு இடதுசாரி போகுகளும் வந்து இடதுசாரி தோழ்களை வந்து அடைய முடியும் பற்றி மேலும் வந்து ஒரு புது தலைமுறையை வந்து ஈடுபடுத்த முடியும் என்ற ஒரு தயாரிப்பு ஆய்வியல் முன்னுறைகளோ விளக்குகளோ சொல்ல இந்தியாவில் தான் அதனுடைய அத்தனை வளமான தன்மையோட நம்ம தமிழ் வாசகத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் அதை வந்து ஒரு எஸ்வியாருக்கு தொடர்ந்து இளைஞர்கள் மேலும் இடதுசாரி அரசியல் மீதும் ஆக்ய சிந்தனை மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் இருக்காங்க அது தேவை இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் நடைமுறை ரீதியா எவ்வளவு முதல் படலாம் சாட்ட போடலாம் போச்சுக்கலாம் வர்க்க அரசியல் என்பதை மேலும் மேலும் வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இந்த வளப்படுத்துவதற்கு பெரியார் நமக்கு தேவை அம்பேத்கர் நமக்கு தேவை அதே நேரத்தில் மார்க்சியத்தையே நாம் திரும்ப திரும்பவும் படிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குங்கிறத ஒரு இதுதான் நம்ம தானிக்க சூழலை பார்க்கணும் இன்றைய தலைமுறையில வந்து படிக்கும்பொழுது அவருடைய மார்க்சிய சித்தனை வழக்கில் அறுபதுகள்ல ஒரு களப்பணியாளர்களுக்காக பொருட்பட்ட ஒன்று இன்றைக்கு அப்படி இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான சாதி வாரமும் சார்ந்த சாதிய மனநிலையுடைய பார்ப்பனிய இந்துத்துவ அரசியலும் அதை ஒட்டி ஒரு பொது புத்தியும் உருவாக்கி ஒரு சூழல் வந்து வேறு விதமாக சிந்திக்க வைக்கும் உதவக்கூடிய ஒரு உலக அவசியம் இல்ல இந்த நடுத்தர வர்க்கம் கொண்டாடக்கூடிய விஷயங்களோ மட்டுமே தான் உலகம் நினைச்சிட்டு போகுது நம்ம லத்தின மணிக்கால சொன்ன மாதிரி நூறு உலகம் சாத்தியம் என்ற அந்த வாசகத்திற்கு மீண்டும் நம்ம திருப்பக்கூடிய ஒரு ஊராகவும் சொல்லிச்சு அவருடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு பேசினது மார்க்சிய சிந்தனை அடையாளம் பற்றிய சில விஷயங்களை மட்டும் நான் வந்து சொல்லலாம் நினைக்கிறேன் வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள டப்ளியூ டப்ளியூட்யூ டாட் வாசகசாலை என்ற இணையதளத்தை அணுகவும்